ராஜா பூர்வாங்கமான கர்மாவெல்லாம் பண்ணி ரட்சாபந்தனம் எல்லாம் பண்ணி வச்சு விட்டு பூஜனம் பண்ணிவிட்டு அவருக்கு ராமாபிஷேகத்தை நினைச்சாரான் கழவர்னே தோணலையா யுவாவா ஆயிட்டா போன தோடி போச்சான் என்ன ஆச்சு அவருக்கு என்ன தோணி போச்சு யுவாவா ஆயிட்டோம் தோணி போச்சான் ராமாபிஷேகத்தை நினைச்சு அவருக்கு வார்த்தக்கியமே தோணலி வருத்தப்படுற இந்த கழிவு என்னது கைகையினுடைய அந்த புறத்துக்கு சயனத்துக்கு போறது இங்கேயா திருப்பியார் சத்திரத்துல விழுந்து கழக்கூடாதே இது என்னதுக்காக போட்டு வருத்தப்படுற சகாம விரிக்காமல்லங்காரம் பண்ணாமல்ந்த போடாமல்ை எதிரும்போத எதிர்கொண்டு அழைப்பலாம் ஒரே திவ்ய கந்தத்தோட கூட திவ்ய அகல தூபத்தோடு திவ்ய புஷ்பம் திவ்ய சந்தனம் திவ்ய பக்ஷ்யத்தோடு இருக்குமா மந்த புறம் அன்னைக்கு படுக்க விரிக்கலையான் கைகை எதிர்கொண்டு அழைக்கலையாம் கைகா கோபம் வந்து உள்ளே தலைபாரத்தை போய் உனக்கு என்ன உபாதி நல்ல வைத்தியால எடுத்து வர வேண்டும் அல்லது யாராவது உனக்கு அப்சாரம் பண்ணிவிட்டாளா நான் விசாரிக்காம தண்டிச்சு ஏழைய பணக்காரனா பண்ணணுமா பணக்காரன ஏழையா பண்ணணுமா அல்லது ஜெயில அடைச்சவன வெளியில பண்ணணுமா உட்கவன மறுபடியும் அடைக்கணுமா இப்படி எல்லாம் காட்டா அவ தெரிஞ்சு விட்டார் இவர் எந்த நிலையில இருக்காள் அபிப்பே கஷ்டம் இப்படிதான் வார்த்தையே என்ன பண்ணணும் அப்படி செய்வதாக இருந்தா பிரதிஜாம் பிரதிஜானேஸ்வர்துமிச்சி சத்தியமா செய்யறேன்னு சொல்லுன்றாள் இந்த கழம் சத்தியமா செய்யறேன்னு சொல்லி இருக்கலாம் ராம பட்டாபிஷேகம் அவ வரலாம் ஒண்ணும் கட்டுப்படுத்தாது இவர் என்ன நினைச்சு காக்க போறா இன்னொரு சட்டு ராக பண்ணு இன்னொரு சட்டு எனக்காக புடவை எந்த புடவைகளை தறி போட்டு எனக்கு வாங்கி கொடு அல்லது என் ஒரு பெரிய அரமணைய கை கையில் போட்டு கட்டுன்னு சொல்ல போறாள் இது என்ன பிரமாதம் தட்டான் இருக்கா சொர்ணம் இருக்கு ரத்தனம் இருக்கு வேலைக்காரான் இருக்கு செய்ய சொல்லுவோம் நினைச்சுக்கிண்டு அவலிப்தேம நீ செருகன் யுவகி நான் புருத்தன் அதனால நீ என்னை அவமதிக்கிறேன் என்ன காட்டிலும் பிரியமான வேண்டும்யே மூணு லோகத்துல எனக்கு கிடையாது ஆனா ஒரே ஒரு பிரபு உண்டோ அந்த பிரபு மேல ஆணையிடுறேன் நீ சுமத்தை கேட்கிறேன் நாளா மனுஜோ மனுஜோய போனா அவன் ஜெயிக்க முடியாதோ நம்பி இருக்கேனோ சொன்னபடி நடத்தும் ஒரு முறை இரண்டாவது முறையில் ஆணையிடுறேன் எந்த ராமனை நான் பாராத போனால் ஒரு மணி பார்க்காத போனால் என் உயிர் என் சரீரத்துல தங்காதோ அந்த ராமன் மேல ஆணையரே இரண்டாவது முறையில் நீ சொன்னதை காக்கிறேன் நதி முறையும் ஆணையிட்டதே ராஜாக்கு பரமோசாகம் இரண்டாவது முறை ஆணையிட்டதுடன் கைகி மூன்றாவது முறையை தான் அவன் கால விழுந்து கெஞ்சி என் ராமனை அழைத்து போகப்படாது ராமனுக்கு பதிலாக அறுபது வருஷம் வன்கொடையில் ஆண்ட நான் வரேன் என்று சொல்லுவேன் அது போராது என்றால் பர்தனையும் அழைச்சி வரேன் லட்சுமணம் என்று சொல்லுவேன் அதுவும் போராது என்றால் கௌசல்யே சுமித்ரே கைகையை ஒன்னையும் எவ்வளோகம் அழைச்சி போயாவது எந்த ராமனை உயிர்ப்பிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போவேனோ அந்த ராமன் மேல மூன்றாவது முறை ஆணையன்றே நீ சொன்னதை காக்கிறேன் ஆனா கைகி தியாகம் இலாந்தகம் எமனே நேரம் வந்து உயிரப்படுவா போல பேச ஆரம்பிச்சாள் வால்மீகி இது கம்பர் விஸ்வாமித்ரன் ராமன யாகத்துக்குற போது யமன் வந்து உயிரப்படுவது கேட்பது போது இருக்கு கம்பர் வால்மீகி இன்னொரு இடத்துல சொன்னதே மற்ற ஆணையத்திற்கு சாட்சி சொல்ல எனக்கு அனுகூலமா சொல்ல மாட்டாள் எல்லா ராமனை சேர்ந்தவர்கள் அதனால் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் சாட்சியு கத்தினாலாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாட்சியை இட்டிருந்ததுக்கு அப்புறம் தான் பயந்துட்டாள் ராஜா சாட்சிங்கிறாலே வெக்கில் வச்சிருந்தா கேசுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காள் போல இருக்கு சந்திரசூரிய சாட்சி நட்சத்திரங்கள் என்ன ஜாலம் பண்றது அதற்கு நாளா தெய்வாசுரம் யுத்தத்தில் ரெண்டு வரன் தருவதாக சொன்னீதே நினப்பு இருக்கான்னு ஆளுதான் கண்ணு கண்ணீருமா அழுதுக்கிண்டு ஆமா நினைப்பு இருக்குன்னாலாம் ஒரு பொய் சொல்லியிருக்கலாம் எனக்கு நினைவு இல்லை ஆறுக்கு ஆறு கொடுத்தான் இப்படி பத்திரம் இருந்தா கொண்டாடின்னு உள்ளலாம் சத்தியம் எல்லாத்துக்கு மேல பெருசான் சொல்லலே ராஜா அப்படி போய் சொல்லல என்னமோ இவன் விஷமம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது இவருக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு நினப்பே இல்லையே தெய்வாசுரம் இதுமே நடக்கலன்னு சொல்லி இருக்கலாம் இவன் இனிமே எங்க போய் இவ வந்து இவ கொண்டு வருவாள் அதுக்கு சொல்லலை ராஜா அவன் நினைப்பிற்கு ஒரு வரன் கொடுத்தேன் நாள் அதை வேண்டிய காலம் வந்து கொடுத்தோம் முதல் வரன்னாள் என்ன நாள் அபிஷேக சமாரம் ஏற்பாடுவதற்குள்ளயிர் போயிடுதுன்னா நெஞ்சு வகாது அதற்கினால சந்தோஷமா தானே இரண்டாவது வரன் கொடுத்தி இன்னைக்கு பாசாகம் என்று அழி அதனால ராஜா சுருக்கு சொல்லு சொல்லுன்னு கதலின உடனே அப்போ சொன்னால நவ பஞ்ச ஜவ காட்டு அறுப்பணம் ஆரம்பிச்சா பட்டுனு உயிர் போடும் கழவனுக்கு கையெழுத்து போட முடியாது பூஜிச்சு நிர்ஜனமான காட்டுல வாசிக்கணும் ராமன் ஆளாம் ராமும் தாபதான் கடைசியில் சொன்னாலும் என்ன அந்த கையெழுத்து வாங்கிக்கணும் ராஜா உயிரோடு இருந்த போது சொன்னேன்னு சொல்லணும் ராஜா அப்படியே கீழே விழுந்து மோட்சியா போட்டாள் வால்மீகி நடத்துல சொன்னாள் அவ வரங்கட்டும் இவர் கொடுக்கட்டும் கொடுக்காம இருக்கட்டும் அறுபதுனாயிரம் வருஷம் ரங்கநாதன பூஜை பண்ணி சூரிய வம்சத்துல ஜென்மாவை அடைஞ்சி சரையூ தீரத்துல வசிஷ்டன ஆச்சாரியனா அடைஞ்ச ஒரு பிரபு ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் விருப்பில்லாத பூமியில கீழே விழுந்து பெற முடிய ஆயிடுச்சே இப்படி கொண்டு விட்டு விட்டே தெய்வம் யாரும் என்ன பண்ணாது எந்த காலம் என்ன பண்ணாது இப்படி ராஜாவும் இப்படி மன்னிச்சேன்னா अमृतया <laughs> बागी கைகை பார்த்து அடி பாபி இப்படி சூரியகுலத்தை கடுக்க வந்த துஷ்டே ரெண்டு பேரையும் கண்கலங்க விட்டையே நானும் ராமனோ உனக்கு என்னடி தவறு செய்தோம் என்று ராஜா கதறினாள் ராஜா வேற ஒன்னும் கேட்கல என் குழந்தைய தண்டகைக்கு அனுப்ப சொல்வதே வருஷம் நீ தண்டக போகணும் ஜடாஜனதாரியாயின்னு நான் சொல்லி அவன் கண்கலங்கி நான் பார்க்க மாட்டேனே அழுதாளா கதம் தட்சியாமி ராமசிய உப புழு குழந்த கண்கலங்கி நான் பார்க்க மாட்டேனே வியாக்கியான ஒரு ஒரு மாதா பிதாக்களும் குழந்தை கண்கலங்க காது நான் நினைப்பாளா அதத்தான் புற்றால் தெரிஞ்சுக்கணும் நமக்காக பிதா மாதாக்கள் என்ன பாடுபட்டிருப்பாள் மனசுல எத்தனை பிரேமை இருக்கும் அதனால ஜீவத்தோடு அக்கியகரனா உயிரோடு இருக்கிற போது சமத்தை அதற்கு பிறகு பிரத்யப்தம் கணக்கு பார்க்காம பிண்டதானாச்சா சரதாவர்த்தியாவது பிண்டதானம் பண்ணணும் ஒரு அணி புள்ளை தன் பிள்ளை எத்தனையோ புள்ளை இருக்க அது மாதிரி ஏதோ ஒரு முள்ளையிருக்கையுண்டா அப்படி ராஜா மகாராஜா கெஞ்சினா கைகியை பார்த்து என் பிரபு தண்டக போச்சொன்னாலே அவன் சரயூசேதத்துல அவன் முடிவாசம் மூண்டு வசிக்கட்டும் குடிசை வசிக்கட்டும் மிஷை வாங்கி சாப்பிடட்டும் இண்டக்கிங்க அனுப்பாதீங்கன்னு அலறினா சொற்கல்லு கதற போடா சுவாமி அப்படி அம்மா சொன்னதுக்காகத்தான் மறுநாள்ல அங்க கிரகஸ்தாசிரமத்தில் வந்து இருந்து உஞ்சி வாங்கி ஜீவிச்சாடா அபிபட்சம் கிரக வசையத்துனாடா மிஷம் வாங்கி சாப்பிட்டு எங்க ஊர்லயே சரியோதி கரையில குடிசை போட்டுன்னு வசிக்கட்டும் அப்பா சொன்னத்தை காட்டும் அம்மா சொன்னத்தை காக்காம இருக்கலாமான்னு கிரகஸ்தனுக்கு அன்னபட்சாது அதுக்காக முன்சூட்டி வாங்கணும் முன்சூர்த்தி வாங்கி இப்பவும் முருதானல்லூர்னு காவேரி தீரத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்க வந்து இங்க முரதநல்லூர் சுவாமின்னு சொல்றது சுவாமி ராமனையும் அவசரிச்ச பீடம் அது அங்க பீடம் இருக்கேன் நித்தியம் ராமநாமா அந்த மாசத்துல இருபத்தி நாலு அஷ்டபதியும் தேதியில பாடுறது இருபத்தி நாலாம் தேதி தான் ராதாகல்யாணம் எந்த ராஜா எந்த ஊருக்கு போனாலும் அது மாறுறதில்லை இருபத்தி நாலாம் தேதி அவங்க எல்லாம் கிடையிலாம் நாங்க எல்லாம் போறது போய் சந்திசியில போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டு போல அந்த பக்கம் ஒழுக்கா விட மாட்டாள் கூப்பிடுவாள் அப்படி இப்போ சந்தீபத்தில் பெரியவாள் போக சொன்னாள் ஆச்சாரியா மூணு ராதா கல்யாணத்துக்கு ஒரே மாசத்துல போக முடியாது நின்றுது மனதானோ கோவிந்தபுரம் ஏ ஐயாவாள் திருவிசன் உள்ளோர் இந்த மூணு இடத்துல போக முடியாது நேர்ந்தது அது பெரியவாடால ஆச்சாரியாளே எதுவும் தர்ம பிரச்சாரத்துக்காக போக சொன்னாள் போக முடியாது நின்றுது ராமாவ சரித்திரத்தை வால்மீகி ஆச்சரியமாக சொல்றாள் சர்வதுக்கமும் நீமும் அயோத்தியா காண்டம் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் இன்றைய தினம் ராஜா என் குழந்தைய தண்டகைக்கு அனுப்பப்படாதென்னு கைக்கையை வேண்டியது சரித்திரமும் நாளைய தினம் சுவாமி அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி தண்டகாரண்யம் புறப்பட்டு போற சரித்திரம் பரத சபதம் புண்ணிய சரித்திரம் சர்வ தர்மத்தையும் பரதன் கௌசல்யம் அப்படிப்பட்ட புண்ணி சரித்திரம் நாளைய தினம் நாலைய தினம் பாதுகாக்கப்பட்ட அபிஷேகம் காலையில ஆறு மணி முக கொண்டு இங்க பாராயணம் மூன்று வயது பாராயணம் நடக்கிறது ஸ்ரீமத் ராமாயண நவாக பாராயணம் நடக்கிறது சாயங்காலம் சரியா அஞ்சு மணிக்கு பின்னாடியே ராமகானம் கோபாலனுடைய கான ராசகானமும் சேர்ந்து நடக்கிறது இந்த சந்தர்ப்பம் மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது எல்லாமே இங்க வந்து ஸ்ரீ சீதாராம பிரசாதத்தை பரிபூர்ணமாக அடையணும்னு கடுக்கிறேன் தெய்வமான படம் கருப்பையா ராமனுடைய படம் நாளன விலை வச்சு சுருக்கமான விலைதான் வச்சிருக்க சொல்பமான விலை ஆத்துக்கான் உருவாயிருப்பனும் ராமனும் வீட்டுக்கு வீடு இருக்கணும் திருப்பியார் ராமனும் வாங்கி வச்சிருக்கணும் ராமனு கிரகத்தை அடையணும் ஆமா பத்தனையா பைசாவிலே வால்மீகியினுடைய படம் ராம படம் எல்லாம் சேர்ந்துருக்கு அதை வச்சு எல்லாரும் வாங்கிக்கணும் பத்தனையா பைசா தான சர்மேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாதனே பிரேதாயுகத்தில் ஸ்ரீராமநாத பூலோகத்தில் அவதாரம் செய்து பதினோராம் வருஷம் ராஜ்யமாண்டு தன்னுடைய சரித்திரங்களை பக்தர்கள்லாம் கேட்கும் சேமத்தாரையும் இடையாக அப்படிப்பட்ட பாவரமான சரித்திரத்தை மகரிஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை செய்து குஷலவர்களுக்கு உபதேசம் செய்து குஷலவர்கள் அஸ்வமேத மண்டபத்தில் கானம் பண்ணி அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்கிரசமனம் குடும்பத்தில் எத்தனை துக்கங்கள் இருந்தாலும் அயோத்தியா காண்டம் கேட்டா விலகி வராதாம் ஜென்மாவுக்கு நம்ம பெரியவாள்லாம் வருமான அயோத்தியா காண்டம் படிக்கிறது சொல்றது கேட்கிறது அவா நாள்ல ஒரு விதமான சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினு வந்தாள் நமக்கு அது மாதிரியான மார்க்கங்கள் இப்ப புரியல எதை செய்யணும் எதை செஞ்சா நம்ம கஷ்டம் விலகும் எதை செஞ்சா நமக்கு கஷமம் உண்டாகும் புரிஞ்சுக்கணும் அவரவர்கள் தங்களுடைய மானுஷமான பலத்துல எல்லாத்தையும் பணிநுள்ளாம நினைக்கிறார் ஒரு திருணத்தை கூட அசைக்க முடியாது நம்முடைய மனுஷ பலத்துல பகவத அனுபகம் இல்லாமல் ஒரு துரும்பு அசையாது அதைத்தான் உபிரஷத்துக்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்கு அப்படிப்பட்ட பரமாத்மாங்களும் போகு ராஜா தசரதனே ரெண்டு வரம் வேணும்னு கேட்டு பரதனுக்கு ராஜாபிஷேகம் என்றும் ராமனை பதினான்கு வருஷம் தண்டக்கிக்கு அனுப்பணும்னு கேட்டாள் கேட்ட ராஜா கதர்றாள் से துஷி குரஸ் விநா சூரியகுலத்தை கெடுக்க வந்த பாபின் ஒய்யரால் கைகையே குலசியாசிய வினாசினி கிங்கிருத்தம் தவ ராமேண ராம உனக்கு என்ன அபராதம் பண்ணினான் நான் தான் உனக்கு என்ன பண்ணினேன்னு எங்க ரெண்டு பேரையும் அழ என் பிரபுவை என்னையும் விட்டு பிரிக்கிறே பிரிஞ்சு நான் தாங்க மாட்டேன் தவ ராமே நீ சுமிராமன் வந்தால் என்னை நமஸ்கரி உடனே தன் பெத்தாயை நமஸ்கரிக்காம அன்பு வைச்சிருக்கேன் என்று தாய்க்கு மேல அன்பு வச்ச ஒரு ராமனுக்கு இப்படி அடையூர் நீ பண்றேன் பண்ணலாமா பெண்ணென்று நினச்சி நான் பக்கத்தில் படுக்க வைத்தேனேன் நீ பெண்ணல்லடி சூரியகுலத்தை கடிக்க வந்த கரும்பாம்புடி நாளாம் தொம்மையாதா அவிஞ கரும்பாம்பிடி கடூரமான விஷமுள்ள கரும்பாம்பு ராஜா கதர்ராஜ் ராமனை கொண்டாடுகிறதே நான் ராமன் மீது ஏதாவது ஒரு குத்தம் சொல்லணுமே நீ ஏதாவது சொல்லு ராமனிடத்தில் அகாரியம் சொல்லு அந்த குத்தத்தை வச்சு ராமன் தண்டகைக்கு வரைத்தனே சொல்றேன் ராமனிடத்துல என்ன குத்தம் சொல்லுவேன்னு கேட்கிறாள் ஒரு குத்தமும் ராமனிடத்துல இல்லைங்கிறாள் ராமனிடத்துல குத்தம் சொல்ல அவள் தயாரா இல்லை ஜீவலோகோயா அல்லது முழு ராஜ்யமும் வேணும்னா நான் உயிரோடு இருந்தா பாதி ராஜ்யம் தான் இருக்கும் ஜீவிதம்பாத் தஜேயம் என் உயிரை வேண்டுமானாலும் விட்டு ராஜ்யத்தையும் பட்டாபிஷேகம் பண்றேன் என் ராவண தண்டகாரண்யம் போச்சொல்லாதேன்னு கதறினாளா கௌசொல்யா சுமித்ராத்மநம் நத்தேவ பிதலம் பிதத்தலான ராவண தண்டகக்கு போச்சொல்ல மாட்டேன் கௌசல்ய தண்டக்கைக்கு வேண்டுமானாலும் விரட்டுறேன் சுமித்ரையை விரட்டி நான் வேண்டுமானாலும் போறேன் வேண்டுமானாலும் போடுறேன் ராவண தண்டகாரண்யம் கழுதாளா கதறினாளா பராபவதி என் கவலை நீங்கமே என் பிரபு தண்டகாரன் போயிட்டா யார பார்ப்பேன்னு கதறி நாளா பகவானுடைய திருப்பியார்ல இருக்கிற மூர்த்தியே குருவாயூர்ல இருக்கிற அப்பனை பார்த்துட்டா சகல துக்கமும் போயிடுறது அப்படி இருக்கிற போது நேரம் பிரத்யமாய் பிம்பகூச ரங்கநாதனான ராமனை பார்த்து தசர்தனுக்கு துக்கம் போறது ஆச்சரியமா பட்டத்திரி சொன்னால் குருவாயிரப்பரை பார்த்து குருவாயூரப்பா உலகத்தில் மகாபாகியசாலிகள் யாரு தெரியுமா உன் நாமா ஒருமண ஹரே முகுந்தா வாசுதேவா ராமா கோவிந்தா குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு இருக்கணும் சொல்றபோது ஆனந்த சமுத்திரத்தில் முழுகின்றி சொல்லணும் பாக்கிய வச்சியோடு சொல்லப்படாது यंपो गुणा कथा கத்திரி தன்ன மருந்து மயிர்கூச்சலிட்டுதயம் உருகி அப்பனுடைய சன்னிதியிலே அகம் தன்யான்மன்யே யாரு மகாபாகியசாலி தெரியுமா உலகத்திலே குருவாயிரப்பா உன் நாமாவ்படிக்கணும் வர்மண ஹரே முகுந்தா நாராயணா வாசுதேவான்னு சொல்லணும் யூஷீண்ணா ஸ்மிருன்னு சொன்னாள் நாமீசக்தி பாபனே ஹரே தாவத் கத்தும் நோதகம் பாத்தகி ஜனாள் பகவன் நாமாவுக்கு பாபத்தை போக்குறதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுக்குள்ள பாபம் பண்ண ஆள் கிடையாதான் உலகத்திலே அந்த நாமாக்குள்ள சக்திக்கு தக்க நாமா எத்தனை பாபங்களை போக்குமோ அவ்வளவு பாபத்தை பண்றதுக்கு ஆள் கிடையாதான் அவ்வளவு பகவான் நாமாவுக்கு சக்தியா அப்படிப்பட்ட நாமாவை ஒரு ஹரே முகுந்தா நாராயணா வாசுதேவா சொல்லி சுவாமியை நமக்கு விலக்கி வாங்கி விடலாமுகிறார் சொல்றபோது மட்டும்னந்த சமுத்திரத்தில் மொழிகண்டு சொல்லும் உன்னுடைய கல்யாண குணகணங்களை எங்க பார்த்தாலும் வர்ணிக்கணும் ஆபத் பாந்தவன் வைகுண்டநாதன் வரதராஜன் வேதவேத்தியம் அப்ரமேயன் வேணுவிலோலன் ரங்கநாதன் அப்படி உன்னை பத்தி சொல்லணும் சொல்ற போது மங்கள ரூபத்தையும் மந்தகாசத்தையும் மங்கள கட்டாட்சத்தையும் ரத்ன கிரிகிட்டத்தையும் திவ்ய சரணத்தையும் பிரீதாம்பரத்தையும் தோசிஹாரத்தையும் ஹதயகமலத்துல பார்த்துண்டே சொல்லணும் maranto rupande varadaghayanto gunakatha guruvayir pannal vittatri uruvul irukapadad appo solindirukkara vaal urura poganam charanto ye bhakta tohi gauravam parama ஊருக்கு போனாலும் ஒன்னும் மறக்கப்படாது ஒன்னிடத்துல நமச்சுந்தே இருக்கணும் அப்படி யார் இருக்காளோ அவள் தான் தன்யாள் அஹம் தன்யாத்தா இப்படி உன் நாமாவை சொல்லிட்டு உன் சரித்திரத்தை சொல்லி ஊர் ஊரா போயின் இருந்தா அவளுக்கு உலக விவகாரம் நடக்கணுமே நாள் அவ நினச்சவாள் சமதி கத சர்வாபிலட்சிதான் இவாழ தேடிக்கிண்டு வருவான் வேண்டிய பொருள்கள் அருள் இருந்தா இவா போய் தேர்டிகிட்டு போகணுமா குருவாயிரப்பான் நாள் பட்டத்திரி சுவாமி ஆமா நாளா பகவத் அனுகிரகம் இருந்துட்டா ஒரு இருக்காது நாமா போறும் நாமாவை பத்தி சொல்றபோது குடும்பத்துல பாபே இருக்காது லஜிய விட்டு ஒருமனை நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பாள் பிரணாமம் அந்த குடும்பத்துக்கு என்னத்துக்கு திருப்தியா இருக்கு வரது ராமனை வந்து தரிசிக்கிறது ராமா ராமான்னு சொன்னா பாப்பம் போய்டும் நமஸ்காரம் பண்ண பண்ண துக்கமே வராது சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம் இது உலகம் முழுக்க புரிஞ்சிட்டு தேசத்திலே இப்ப என்ன பண்ணணும் என்ன செய்யணும் இதனால் நமக்கு கஷேமண்டும்னு புரியலே கலில புரியாமத்தான் இருக்கும் அது புத்தகம் படிச்சு வராது மகன்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு அவளுடைய சங்கம் இருந்தா தான் சித்தம் மாறும் தோஷம் விலகும் கஷேமண்டும் அதற்காகத்தான் கேட்பது அப்படி பகவான் நாமாவே சர்வதுக்கத்தையும் போக்குற போது பகவானே ரங்கநாதனே ராமனா வந்திருக்கிற பிரபுவ பார்த்தா ராஜா தசரதனுக்கு துக்கம் போறது ஆச்சரியமா கைகிட்ட இதை சொல்லி கதறினாள் எனக்கு ஏதாவது மனக்கவலை இருந்தா என் குழந்த முகத்தை பாப்பேனே ராமனுடைய முகத்தே என் கவலை நீங்குமே அவன் பதினாலு வருஷம் தண்டக போயிட்டா இந்தமாரி நான் யார பார்ப்பேன்னு அழுதாள பிரீதி சூரியன் இல்லாமல் கைகையில் உலகம் இருந்தாலும் இருக்கும் ஜலம் இல்லாமல் பயிர் வளர்ந்தாலும் வளரும் என் ராமன் இல்லாமல் உயிர் தங்காது என் உடல்லேன்னு அழுதாளா அவள் எல்லாத்துக்கும் கல்லா இருக்காள் அசைவே இல்ல கைகைங்கிறாள் திஷ்டே கோவினா சலிம் விநா திருமீம் சதலம் தஜத்த மெஷ என் தலையால உன் கால நமஸ்காரம் பண்றேன் உயிர்ப்பிச்ச போடு ராமன தண்டகாரண்யம் அனுப்பாதே அபிதே ஸ்பிருஷாமி பண்றேன் அஞ்சலி பண்றேன் ராமனுக்கு உயிர்ப்பிச்ச போடு தண்டகாரண்யம் போக சொல்லாதே அஞ்சலின் குமி கைகே நான் அனுப்ப மாட்டா னுக்கு ஆபத்து வந்துடும் பார்த்தண்ட ஒரு குடிசையை போட்டுன்னு வசிக்கிட்டான் நம் ஊர்லயே நதிக்கரையில பிட்ச வாங்கி சாப்பிடட்டும் என் குழந்தையை தண்டக அனுப்பாதேன்னு கதறினா ராஜா சொன்னாளா அடி கை கையி நீ அடிக்கடி சொல்லுவே எனக்கு ராமன் தான் மூத்த பிள்ளைன்னு சொல்லுவியே சமே ஜேஷ் சீமானே தம்ம ஜேஷ் வாதி சேவா ான் எனக்கு மூத்த புள்ளே தான் சொன்னேன் என்ன கபட்டமா வஞ்சிச்சா சொன்னே நினைச்சிருந்தாலும் குழந்தை ராமன் ரெண்டாவது பரதன் அப்படி நினைச்ச கைகி சுவாமி தண்டகைக்கு அனுப்பணம் இது ஏதோ ஒரு காரணம் வேறு ஏதோ தெய்வீகமான ஒரு காரணம் இல்லாமல் கைகட்டம் மட்டும் இதுக்கு காரணம் அல்ல சொரா சமதீ ஜீவ்ய சேவாரம் வேதி அக்கா கதன கைகூ கைகை கொஞ்சம் கூட அசையவே இல்லை சித்தாவை மாறவே இல்லை கைகைக்கு இப்படி ராஜா ராத்திரி மூக்க கைகை நடத்தின கதறினாள் உதயமாச்சி பகுதேசத்திலிருந்து ராஜாக்கள்லாம் ராமனுக்கு பட்டு பீதாம்பரம் சொர்ணாபரணம் மகரகுண்டலம் ரத்தன கிரீட்டம் இதெல்லாம் கொண்டு இருக்காள் பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டாதிகள் எல்லாம் காத்து இருக்காள் அரவணை கதவு சரக்கல்ல சுமந்திரர் அந்த வரையிலும் போகலாம் அவரை அணிச்சு போய் பார்க்க சொன்னார் ஒரு திற போட்டு அதுக்கு வெளியில இருந்து சுமந்திரன் இந்திரனை தேவர்கள் எழுப்புவது போல எல்லாரும் வந்து காத்து ராமாபிஷேகத்தின் ராஜா கண்ணுங்க நேரமா உள்ள அழுது அது சுமந்திரனுக்கு தெரியாது அப்ப கைகி ஒரு பொய் சொன்னாளா என்ன சொன்னா ராத்திரி ராம பட்டாபிஷேகத்தை பத்தி பேசி சந்தோஷம் தாங்காம தூங்காம இருந்துட்டார் இப்ப வெளிகாலம் வந்து நித்ராயா வசமேயுவான்னு இப்ப தூங்குறார் ராஜா சீக்கிரமா ராமனை அழைச்சு வர சொன்னா பற்றாபிஷேகத்துக்கு ஏழாவது வெத்த மேல பண்ணி பட்டு கட்டின் சுவாமி ஆனந்தமா இருக்காய் அப்பா கூப்பிட்டு வச்சால் பற்றாபிஷேகத்துக்குன்னு சொல்லிவிட்டாய் சீத்தையோட அலங்காரம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்த பிரபு வெத்த மேலிருந்து கீழி தேருக்கு ஏற வந்தாள சீத கூட வந்து சுவாமிய வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஆகி நீங்க ஊர்வலமா வருவேள் பட்டாபிஷேகம் உங்களுக்கு ஆகும் உலகங்கள்லாம் சந்தோஷப்பட போறது எனக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது நாளா சீதேன் என்னன்னா நீங்க உடனே சோமையாக பண்ணுவேன் அப்ப தீட்சையை அடையவேள் நான் அப்ப பக்கத்துல தீட்சா பத்தினீங்கன்னு வந்து உட்காருவேன் தலையில மஞ்ச முண்டாஷம் இடுப்புல மஞ்சப்பட்டும் கையில அத்திக்கலையும் கண்ணுல மையம் உடம்பெல்லாம் மண்ணையும் கையில மான் கும்பும் மேலும் மாந்தோரும் போன்றுள்ள அப்படி தீட்சா நீ அடையவேன் அது வேறு ஜென்மான்ஸ்வரருக்கு தீட்சை அடைஞ்சால் அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியை நான் பார்த்துட்டு பக்கத்துல நானும் தீட்சா பத்திரியாய் எனக்கும் அது வேறு ஜென்மா அப்படி வேறு ஜென்மாவே இதே ஒரே ஜென்மாவில நான் அடைய போறேனே தீட்சிதம் ரதம் தேவி பிரிச்சு மேலந்த கட்டின பட்டணம் உப்ரீகைகளில் இருந்து திவ்ய வஸ்திரங்கள் திவ்யாபரணங்களை எல்லாம் தரிச்சு சந்தோஷமாய் மல்லிகே மாலதி பத்மமுரணி புஷ்பங்களை பன்னீர்ல தோச்சு தோச்சு சுவமீனுரீரம் எந்த மெலுந்து யரியுராளா அஹம் வாதாய் பூஷித்தி ரீமான கீரியமான உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் வாரி சுவாமி மேல கொற்றாளி விட்டு ராமானு கூப்பிட்டாளா அத்தனை பெண்களும் பதினாயிரம் பெண்களும் ஒரே வார்த்தையை எல்லோரும் என்னமா சொன்னே இன்றைய தினம் பட்டாபிஷேகம் ஆகி நீங்க யானை மேல ஊர்வலமா வரப்போறேன் குஞ்சர சாஷ்டிஹாயு அறுபது வயதான யானே பட்டத்து யானே அது மேல ஒன் கூட ஊர்வலம் வருவேள் வாத்திய கோஷம் மேல கோஷத்தோட உலகங்களெல்லாம் ஆனந்தப்பட போறது ஆனாலும் ஒரே ஒரு ஜீவன் படும் ஆனந்தத்துக்கு அளவில்ல தாங்க மாட்டாள் நாளாம் யாருன்னு சுவாமி இப்படி இணைந்து பார்த்தாள் அத்தனை பெண்களும் ஏக ரூபமா சொன்னாளாம் நூலம் நந்த திரி தேதா திரி நந்தா தயா அளவில்லை தாங்காது இன்னொரு வீசியில ரசத்துல சுவாமி போற போது புஷ்பத்தை ராமன் மீது வாரி அரைச்சுள்ள மகாபாகியசாலினி சீத்தையாக்கம் ராமன பர்த்தாவா அடைஞ்சாலே ராமனுடைய பக்கத்தில் அமரும் முடியான பாகியத்தை அடைஞ்சாலே என்மாந்தரத்துல சுவங்கலிகளையும் தம்பதிகளையும் பூஜை பண்ணியிருக்காள் அவள் நிறையா மஞ்சளையும் குங்குமத்தையும் புஷ்பத்தையும் தாம்பூலத்தையும் பட்டு வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்துருக்காள் அந்த புண்ணியந்தான் நல்ல பர்த்தாவை அடைஞ்சிருக்காள் இப்படி சொல்றாளா சர்வ சீமந்தி போல அடை இருபத்தி நட்சத்திரமும் டிவி வரும் பிராந்தா போயிடும் அந்த சந்திரனுக்கு அந்த கஷ்டத்தை சொல்லி ஒரு அனுவாக்கம் அந்த மந்திரத்தை ஜபிச்சா அந்த ரோகம் போய்டுங்கிறார் அவன் வேத வித்துக்களை நிச்சயம் வர சொல்லி விபூதியில பிரணவத்தை எழுதி அந்த மந்திரத்தை ஜபிச்சு விபூஜி விட்டா டிவி முதலி வியாதி போயிடும் அது மாதிரியான கஷ்டங்கள் வரப்படாதுங்கிறதுக்காக தான் இங்க திருத்த ராமனுடைய சன்னிசியில வேத பாராயணங்கள்லாம் நடக்குது நன்னா வேதம் சொல்லக்கூடியவாள்லாம் வந்திருக்காள் அவன் ரிக்வேதத்திலே எப்படி ஜடே கனம் இதெல்லாம் அது மாதிரி ரசம்னு ஒண்ணு அது ரொம்ப அழகா சொல்றவாள்லாம் வந்திருக்காள் யஜுர்வேதத்திலேயே எப்படித்தான் சலட்சணமா அதினம் பண்ணவாள் வந்திருக்காள் சுக்ரஜிர்வேதம் இப்படி யோகியால் கிடைப்பது பெரிய பாக்யம் இது ராமக்ஷேத்ரத்திலே எல்லா புண்ணிய காலத்திலே இப்படி வேதத்தை அழகா சொல்றாள் வந்திருக்காள் பிரஜா இந்த அனுவாகத்தை ஜபிச்சு விபூச்சிய கொடுத்துட்டா டிவி போடுங்கிறது வேதம் இது ஸ்திரீகளை கஷ்டப்படுத்தின குடும்பத்தான் வரும் அப்படி சொல்றது அந்த அனுவாக அதனாலே மனு சொன்னார் ஸ்திரீச்ச கேகேஷு நவிசேஷோஸ்தி கருகிச்சது ஸ்திரீகளுக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசமே இல்லையேட்டார் ஆத்திரம் ஒரு ஸ்திரீ மகாலட்சுமி இருக்கா போல ஒரு ஸ்திரீ இல்லாம புருஷன் மட்டும் குருதன இருக்கிற ஆசை பார்த்தா இவனுக்கே வந்து வாங்கி வரும்னு அப்புறம் உப்புமா கிள பாத்தம் கிடக்கும் கும்புட்டி அப்படியே கீழே கிடக்கும் கும்புட்டியில இருந்து கீழே சொல்லி போட்ட அந்த சாம்பல் ஒரு பக்கத்தில் கிடக்கும் இவன் பலகாரம் மணி எச்சக்கல ஒரு கிடக்கும் மறுபடியும் சமைக்க வர ஆரம்பிப்பான் இந்த அழகாக நைவேதியம் வர பண்றேன் அந்த எச்சல இத்தனை கோளாரா இருக்கும் இல்லைன்னா அந்த ஆத்துக்கு பெருமையே இல்லை ஸ்திரீ ஸ்ரீயேஷு ரவிசேஷோஸ்தி கரிஹித்து ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசம் இல்லைன்னு இருப்பார் மனு ஒன்பதாம் அத்தியாயத்தில் ஸ்ரீரக்ஷனம்னே ஒரு அத்தியாயம் சொல்லி இருக்கார் ஒன்பதாம் அத்தியாயம் எத்தனை நாவியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்த தேவதா ஸ்திரீகளை பெருமையாக எந்த குடும்பத்தில் வச்சிருக்காளோ அந்த குடும்பத்துல தேவத்தைகள்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் மனுமுதலி மகான்கள்லாம் சொல்லீர்கள் அவரு சுந்திரிகளை எல்லாம் பூஜை பண்ணி சிமாந்தரத்திலே ஆராதிச்சிருந்தா தான் ராமன பர்த்தாவாடே முடியும் என்றெல்லாம் ஸ்திரீகள்லாம் சொல்லி புஷ்பத்தை வாரி ரோகி ரோமாபயெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்பா இருக்கிற அரை மணிக்கு போனாள் பெத்த மேலே போய் அப்பா காலில் போய் நமஸ்கார மணி நாள் என் அப்பனே ராமா ஞான வீரு ஹோலக்கத்தினா நசரதன் ராமேத் பாஷ்ப குலேட்சணபதின பார்ப்பதற்கோ முடியாமல் அப்படியே அலறி கண்டதில்ல ராமன் கைகளை நமஸ்காரம் அம்மாவை என்ன தப்பு பண்ணிவிட்டேன் அப்பா அலறி கண்கசிஞ்சி இலம் விட்டு மூர்ச்சியா விழுந்து பார்த்ததில்லையே யந்தா்நால்மீகிராமோ ஆகர் தாத்திரம் லோகாபிராமராமூயோ நம்ம நாத்தோயுமஸ் சொன்னுஸ்மிருதிபுராணும சமீதித்தன்ம கீனா தாபத்தயவிசனம் ஸ்தாபத்திரையும் போயிடுமாம் ராமநாமாவ நித்தியம் ஒரு லட்சம் ஆவர்த்தி பண்றதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது அது முடியல அன்பதனாயிரம் அதுவும் முடியல இருபத்தி அதுவும் முடியல பன்னிராயிரத்தி ஐநூறு அப்படி ஜெபிக்கிறது அது மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிடுச்சா ஸ்தாபங்கள் எல்லாம் போயிடும் ஒரு அரைக்கால் வீஷம்னு அப்படி எல்லாம் கணக்கு சொல்றாள் அர்த்தம் கால் அதிலிருந்து அரைக்கால் பீஷம் ஆயிரத்தெட்டு நாமாவது நிச்சயம் சங்கல்பம் ராமநாமாவோத்தன் ஜபிச்சானே ஆனா தாபத்தயங்கள்லாம் மாத்திரம் இருக்காது எல்லாம் விலகி போயிடுமா கூட்டிஷோ மனுதானாம்பை பீதிதம் சமுபஸ்திதம் மகாபிராயிஷித்தமா சொல்லியிருக்காள் ராமநாமாவே கூட்டி ஆபத்துக்கள் நித்தியம் ஒரு ஒரு மனுஷனுக்கும் வர காத்துக்கிட்டு பாம்பு மாதிரி தலையை நீட்டிக்கிட்டு இருக்கான் அது அது தொலையிடமையானா என்னவா போகும் நாள் ராமராமேதி சங்கீர்த்திய தன்னாசேதி மாணவா ராமா ராமா சீதாபதே ஸ்ரீராம ராம ராம ராம ராம ராமான்னு ராமராமாவது ஜப்பம் பண்ணிவிட்டா கூட்டிக்கணக்கான ஆபத்துக்களை அழிச்சு பிள்ளாமா அந்த பண்ண விட்டலன்னு எல்லாருமே தெரியாதா நிச்சயம் ஒரு ஆயிரத்தி எட்டு பண்ணப்படாதா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு நாமா நிச்சயம் பண்ணப்படாதோ இது என்ன சிரமமா ஒன்னும் சிரமமே இல்லை பண்ண விட்டுறது இல்லேன்னு அது வெள்ள காத்துக்கு ஆயிரம் பிரதிபந்தங்கள் வரும் முங்கி அடிச்சுதான் பண்ணணும் ரிஷிகள் சொன்னால் ஸ்மதியில காலையில ஸ்நானத்துக்கு போறபோது பத்து அடைஞ்சல் வருமா அந்த பத்து அடைஞ்சலையும் உதவி தள்ளிவிட்டுதான் ஸ்நானம் பண்ண போயிடணும் அவன் அப்பதான் தந்தி வரும் அப்பதான் லெட்டர் எக்ஸ்பிரஸ் லெட்டர் வரும் அப்புறம் கிழிச்சு பாக்கிறேன் ஸ்நானத்துக்கு போயிடணும் அதே மாதிரி ஜபத்து போக்காங்கன்னா நூறு அடைஞ்சல் வருமா அவன் ஏதாவது ஒரு காய்த்திரி பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஜப்பம் நூறு அடைஞ்சலையும் உதவி தள்ளிபிட்டுதான் போய் ஜப் பண்ணணுமா ஆயிரம் அடைஞ்சல் வருங்கிற போது அந்த ஆயிரம் அடைஞ்சலையும் தள்ளிட்டு போயிடணும்னு பரப்டா கோட்டி அடைஞ்சல் வருமா கோட்டி தா ஹரி அந்த கோட்டி ஆபத்தையும் உதவி தள்ளிபிட்டு அந்த அடைஞ்சல்களை மறந்து விட்டு தான் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும் குணம் காக்க போகணும் பகவான போய் தரிசனம் பண்ண போகணும் கோட்டி அடைஞ்சல் வருமானத்துக்கு கோட்டி அடைஞ்சலையும் ஆபத்திரயங்களெல்லாம் போக்குமோ எவனுடைய நாமாவை ஜபிச்சா பர்ஜனம் பவபீஜான ஜென்மா இல்லையோ யமதூத்தால விளக்குமோ அஷ்டலட்சுமி கொண்டு கொடுக்குமோ அந்த ராமனே பயந்தாளாம் அப்பனே ராமானு அலறி கீழே விழுந்த உடனே ராமோபி காரகநாமா ராமநாமா ராமநாமா ஜபிக்கிற குடும்பத்துல அக்காலத்துல மரண வயமே வராது நரக யாத்தனையே இல்லை கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடும் அதுக்காகத்தான் கோவிந்தபுரம்னு காவிரியர் சீரத்தில் போதேந்திராவுடைய சமாதி அங்க அகோராத்திரம் பகவன் ராமா நடக்கிறது ராத்திரியில இருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு படுத்துன்றது ராமநாமா கேட்கிறது சமாதியில அதுக்காக ஆச்சாரியெல்லாம் அங்க போய் படுத்துட்டு இருப்பாள் அப்படிப்பட்ட மகாட்சேத்திரம் இரட்டாசி மாசத்துல துவாதிசி ஆராதனை வாழ்க்கை கன்னி மாசத்துல இருக்கையாவது சக்க பழம் வாசல்ல ஒரு சக்கமரம் இருக்கு அது ஒரு பழம் பழுக்கும் இன்னைக்கு ஆராதனைக்கு ஆச்சரியப்படுவாள் வரவாள்லாம் பார்த்து அது என்ன அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு புண்ணியம் இருக்கு எத்தனையோ நாளா இருக்கு இந்த மரம் போதேந்திராள் சித்தியானிருக்கு இந்த மரம் ஒரு சக்கமரம் பலாமரம் அப்படி போதேந்திரால்லாம் ராமநாமா ஜபிச்சிருக்க அதுக்கு பக்கத்தில் சீவாஞ்சிம் ஒரு கேத்திரம் காசியிலாவது பைரவ யாத்தனை உண்டு மூனையும் அந்த பைரவ யாத்தனை கூட கிடையாது சிவாஞ்சங்கரே காசிக்கு வீசம் அதிகம்ங்கிறது இன்னைக்கும் அந்த ஊர்ல வெள்ளக்காரர்லாம் வந்து சோதனை பண்ணினால் ஒரு கழுத மரிச்சா கூட வலது காதுதான் மேல இருக்கு பரமேஸ்வரன் தாரக நாமாவே ராம ராமா ராமான்னு கடைசி காலத்துல சொல்றானா ஒரு ஆடோ மாடோ பன்னியோ கழுதையோ மரிச்சா கூட வலது காது மேல இருக்கு அப்படி கீழ் கடக்கும் திடீர்னு ஒரு பிறல பிறலும் வலது காது மேலவரும் போட்டுன்னு போய்டும் இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சின்ன ஜீவன் நோக்கிண்டு அங்கே அதுக்காக ரொம்ப பேர்கள் வயசான கழிவுகள் கழுவாய் அந்த ஊர்ல வலிக்கணும்னு ஸ்ரீவாஞ்சியம் வரது ரொம்ப வயசானது தாங்காதுன்னு பிரச்சனை வரும் சீவாஞ்சியை ஓம்பாய் வண்டி வச்சு அழிச்சுட்டு போய் அங்க வீடு வீடு பேசி அங்க வாடகைக்கு ஒரு இடத்த பார்த்து அங்க போய் நாலு பேர்களா இருந்து குத்த கங்கைன்னு குளம் அதுல கங்கை இருக்கலாம் காசி கங்கை அந்த ஜலத்தை கொண்டு வந்து வெந்நிலை போட்டு ஸ்நானம் பண்ணி வச்சு கஞ்சி இஞ்சி வச்சு குடுத்தா என்ன ஆகும் ஒரு பத்து நாள்ல உடம்பு நல்லா ஆயிடும் மறிச்சு தருவாயில இருந்தவாள் அங்க அழிச்சு போன உடனே அந்த ஊர் ஜலத்தை எடுத்து டிகேஷன் போட்டு காப்பிட்டு போட்டு குடுத்து பண்ணி வச்ச உடனே உடம்பு நன்னா ஆயிடும் அப்புறம் உடனே அந்த பாட்டியே இறங்கி அப்புறம் பண்ணுவாள் எல்லா மணி ஒள அப்புறம் கோவிலி பல ஆறு மணி நூல மத்தியானம் சாப்பிடுவாள் உடம்பு தான் நான் ஆயிடுச்சுன்னு வண்டியை கொண்டு வரும் செல்லு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் உடம்பு அசௌரியமா இருந்தா ஒரு ஒன்னு வருவாள் வர வழியில துருக்கிராமம் திரு போடுவாங்க காசியிலும் சாகனம் என்ன காசியில மடிச்சா அங்க தாரகநாமாவே விஸ்வேஸ்வரன் உபதேசம் பண்ணுவாள் அதனால்தான் பட்டத்திரியினுடைய குரு அச்சுத புஷாரோட பெரிய மகாவித்வான் அவர் காசியில போய் கடைசி காலத்துல வசிச்சு மரிக்கணும் நினைச்சிட்டு இருந்தாளா காசிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா நினைச்சுட்டு இருந்தா சரீரம் சொந்த காதா திடீர்னு ஒரு ஆக்கி சாலையில படுத்தவருக்கு எழுந்திருக்க முடியல அப்போ ஓரு கத்தினாளா என்ன கத்தினான் கண் சவாடி minsho swadeshanishyam yati agatya svayameva na krumaya வாக்கு பேச முடிய கண்ண சொல்லது உயிரோச்சங்குறது நான் காசிக்கு போகணும் காசி ஏது எனக்கு கருணாமூர்த்தியான விஸ்வேஸ்வரன் காத்தியாயின் முகன் விஷாலாட்சிநாதன் இங்கு கருணையினால வந்து என்னது காதலியாத்திய நவயுத்தாரகம் இந்த சம்சார பயத்திலிருந்து கரையேற்றக்கூடியதை காது நசணும்னால் அது என்னங்கிறது மூணு அக்ஷரம் அது சொல்ல முடியல அந்த சமயத்துல பட்டத்திரிய என்னவோ தோணி உருவ பார்க்கணும்னு வரார் இப்படி இவர் கடும நீருமா அழுதுன்னு இருக்கார் ம்ன்ன கம்ூர்த்தஷாரோடிக்கு சொல்ல முடியலந்து காசியை பத்தி வேஷன் பிரகம் பெரியவா வராள் சொல்றா காசியிலேருந்து கெங்க வரா போல சிங்ககிரி பிரிவாள் ஒரு நவாகன் நடக்கிற இடத்துல வரணும்னா திருப்பயார் கேத்திரத்துக்கு எத்தனை பெருமை இருக்கணும் ரத்னமீர் வாழ்விட வாளுக்கு எத்தனை அனுபவ புத்தி இருக்கணும் அவா போய் அழைச்சதுக்காக தான் வராள் வா இல்ல அவனா அவ வந்து ஓய்வு எடுத்துக்கணும்னு வந்த சமயம் அதோடு சங்கர ஜெயந்தி உற்சவம் நடந்துட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்துல வரப்பட்டு வரணும்னா அவ பக்திக்கு கட்டுப்பட்டுதான் ரத்னமீர் வாழ் பக்திக்கு கட்டுப்பட்டு தான் வராள் நாளைக்கு சிங்ககிரி பெரியவாள் பத்து மணிக்கு இங்க வர சாயங்காலம் ஆறு மணி மட்டும் இங்க இருக்காள் இந்த உருலகம் பெற்றே பெரிய மகத்தான பாக்யம் அவள் திருப்பியாருல தரிசனம் பண்றது அயோத்தியில இருந்து ராமன தரிசனம் பண்ணுவது போல தேவலோகத்திலிருந்து கங்கையை நேரம் பார்ப்பது போலூர் மனைர் நம்பூத்திரியினுடைய இல்லத்திலாம் பெரியவா வந்து தங்க போறாள் அவ நம்பூத்திரி குடும்பத்துக்கு பெரிய மகாபாகியம் அவன் பிள்ளையின் வந்து அவன் மாலை போட்டா அவ புத்திரும் இங்க வந்திருக்காள் அட்வொகேட் அவள் வந்து பகவத்குமெல்லாம் காட்டா அவா எந்த தலகா வந்து தங்க போறாள் பெரியவாள் பெரிய மகாபாகியம் நமக்கெல்லாம் ஆச்சாரியால் வந்தா அதுவும் இந்த வைசாக்கத்தில் பெரியவாள் வரிசம் பண்றது மகத்தான புண்ணியம் யதிகளே பகவதூபம் சொல்லுவிட்டாள் வேரூபே வாசுதேவசிய சரம்ச்ச அச்சரமே வச்சா சரம் சன்னியாசி ரூபம் அச்சரம் பிரதிமாதிக்கம் நாள் ஆலயத்தில் இருக்கிறது ஒரு சஞ்சரிக்கிற அப்படிப்பட்ட பெத்திரி விஷாரோட அப்படியே கட்சி நுட்டாள் பட்டத்திரியே பட்டத்திரி ஒரு உதவினால சிஷ்யனுடைய உதவியினால குருக்கு சத்குதி கிடைச்சி போச்சு கடைசி காலத்துல பகவன் நாமா வருமா ஒரு பாட்டில் சோடா கொண்டு வான் பொட்டுன்னு போயிடும் அவன் சோடா உடைக்கிறதுக்குள்ள இங்க வாக விட்டு விடுமே என்ன கடைசியில கங்கா ஜலமூல்ய சோடா சோடா கொண்டாமன் அதுக்குள்ள பொட்டுனு விட்டு போயிடும் ஒரே எழுப்பா எழுத்துவிடும் அப்படி இல்லாம இல்லாம பகவன் நாமா வரணுமே அதுக்குதான் விஞ்ஞானியே அபியாசம் பண்ணி வச்சுக்கணும் அரே முகுந்தா வாசுதேவா மகாதேவா கோட்டையோத்தியாராம் அகமியாகம கோட்டய சத்திய பிரயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனா மகாதேவ் மகாதேவோ மகாதேவான் போட்டி பிரம்மசக்தி பண்ண தோஷம் போயிடுமா அதுக்காகத்தான் நம பார்வதிங்கிறது மகாதேவா சொல்றது ஹரஹர மகாதேவாங்கிறது அதுக்காக தான் எல்லாரும் சொல்றதும் இல்லை நம்ம வீட்டையும் இருக்கிறதுக்கு இந்த மூட்டையெல்லாம் விளக்குறது வச்சிட்டு போறேன்னு இந்த பாபங்கள்லாம் போயிடுமோ இல்லையோ சொல்லிவிட்டா நிறைஞ்சு எல்லாரும் கச்சினா தாங்குமா திருப்பியார் போவில் இந்த பொட்டா தாங்குமோ சொல்ல மாட்டேங்கிறா அதுவும் சிஷ்யா சொன்னா அதுலயும் தூங்குற சிஷ்யால தூரம் விழிச்சு சொல்லுவா இங்க வேலை தூங்கிட்டு இருந்தா அவளான்னு சொல்ல முடியா முடியாதல்ல பகவன் நாமா பாபங்களை எல்லாம் பூக்கும் அதை லஜ்ஜியை விட்டு சொல்லணும் லஜ்ஜியை விட்டு சொன்னாத்தான் குலகோட்டி சமாயுக்தாங்க எல்லாரையும் சேர்த்து கரையறலாம் இல்லாமனா லஜ்ஜையோட சொன்னா இவன் மட்டும் கரையறுவனா விசிர்ஜ லஜ்ஜாம் யோதிதே மண்ணாமான் நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தகா லவதே மாமகம்பத ராமதான நடக்கிறதோட குருவாயூரப்பு கரையற்றணும் அந்த பிரபுவே பயந்தாளா அப்பா ராமான்னு அலறி கீழே மூச்சியா விழுந்த உடனே கைகி பார்த்து காட்டாளா நான் ஏதா குத்தம் பண்ணி விட்டேனா அப்பாவுக்கு அதுக்காக இப்படி அலறிண்டு விழுந்தாளா சின்மையே பிதா உதன் மமா த்தம் அபராதம் பண்ணிவிட்டேனா எழுதப்படுறேன் வயசு காலத்துல அப்பாவை வரையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பிரசாதயா நீங்களும் அம்மா மன்னிப்பு கேளுங்க நானும் மன்னிப்பு கேக்குறேன்னாலாம் ராஜா கதறினால சத்ரனை பெற்றுக்கிட்டேனே கட்ட பிள்ளைய பெற்றிருக்கப்படாத சண்டை போட்டுடாது ஆத்தோட இருப்பது காட்டுக்கு போனா போகாமே இது ராஜா கதறா உடனே கைகி சொன்னாளா அப்பாவுக்கு உங்ககிட்ட கோபம் இல்ல நீ பிதக்தன் அவர் மனதுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு ராமா சொல்ல பயப்படுறாரு ஒரு மனதுல ஒண்ணு நினைச்சுட்டு இருக்காரு சொல்ல பயப்படுறாருனாலாம் ஆனால் அவருக்கு சொல்லணும்னம் நீ பிரிய புத்திரனாக இதனால அவர் வாக்கெழும்ப மாட்டேங்கிறது பிரியம் பிரிய அப்போ சுவாமி சொன்னாள் அம்மா நீ சொல்லுங்க நான் சொன்னா நீ செய்வேயான்னு கேட்டாள் நீங்களே வாழ்னா வழியில போறவன் அப்பா விஷம் சாப்பிட சொன்னாள்னு ஒரு குடம் விஷத்தை கொடுத்தா சாப்பிட்டு அம்மா தீல அறங்க சொன்னாள்னு சொன்னா தீல இறங்கி விடுவேன் சமுத்திரத்துல விழை சொன்னா கள்ளக்கட்டின்னு நான் விழுந்து விடுவேன் விஷம் தீட்சம் மஜ்ஜேயம்னாவே பத்தையம் அப்படி பாவகே இதுக்கு மேல உண்டா அம்மா சொல்லுங்க சொன்னாள் அப்பத்தான் கைகி சொன்னால்தான் ஒன்பது யுத்தத்திலே ரெண்டு வரம் தருவதாக ராஜா சொன்னாள் அதை இப்போ குறுக்கணும்னு காட்டேன் முதல் வரன்னாலே பரதநக்ராஜ்யாபிஷேகம் இரண்டாவது வரநாளே சப்த சர்தஜவா கையில போய் ஜட்டாஜாரியாய் நீ வசிக்கணும் அறுபது பேருகளை கரையத்துவதற்காக தேவலோகத்தில் இருந்த வம்சத்தில் பிறந்த நான் உயிரோடு அப்பா இருக்கிற போது அப்பாக்காக பதினான்கு வருஷம் தண்டகையில வசிப்பது இஷ்டமும் அல்லது பரதனுக்கு ராஜ்யம் ஆடுவதுதான் கஷ்டமா ஏன் நீங்க வந்து இதை பெருசாக நினைச்சு இத்தனை பாடுபடுத்தீன் சொல்லியிருக்கப்படாத பெருஷா சொல்ல போறேன் நினைச்சேனே சுவாமி கதறிந்தாளா போஜன் மகாராஜா ராமாயணம் எழுதியிருக்கிறாள் அந்த ராமாயணத்திலே கைகி இப்படி சொன்னோன்னே சொன்னாளாம் சுவன சாதிபோ வூ ததிக்தய ஆவோஸ்தி தயி பததி கீழே அம்பா எனக்கு என்ன உத்தரவு போட்டேன் தெரியுமா நீங்க வனபூவி வனேன்னு சொன்னாலே போரும் வனபூவி நாட் வனப்பிரதேசத்திலே காயும் கழந்தும் பழமும் ஜலமும் நரம்பி இந்த என் சரீரத்தை மட்டும் ரஷிச்சுக்க முடியா உத்தரவு போட்டேன் என்னோட கூட ஆயிரம் பேர் வந்தா நான் காட்டுல சாப்பாடு போடுவேன் பழம் காய்கறியை குடுத்து அப்படிப்பட்ட இடத்துல தனுமாத்தான என் சரீரத்தை மட்டும் லட்சத்து உத்தரவு போட்டு உங்க குழந்த தலையில சகல புவன சகல பூபாரத்தையும் உங்க குழந்த தலையில வச்சு இத பாக்கற போது உங்களுக்கு யார் பட்சபாதம்னா மை பததிகரியாரு அம்பா தே பட்சபாதா என்கிட்ட உங்களுக்கு பட்சபாதம் எனக்கு சின்ன வேலையை குடுத்தேங்க உங்க குழந்தே பெரிய சுமையை தூக்கி வச்சே சொன்னான்னு போஜன் போய் சொல்லிருக்காள் சுவாமி நான் காட்டுக்கு பரம் தோறேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே என் நெஞ்ச இருக்கிறதுன்னு அழுதாளா ராமன் கைக்கீரதுல வால்விக்கு சொன்னாள் என்ன பார்த்து அப்பா சொன்ன பயப்படுறாருன்னு சொன்னேளே अब पा भयपा अलग मंदे हृदय जीव राज्य पा भयप என்ன பார்த்து அப்பா பயப்படலாமா பயப்படாம இருக்கிறதுக்காக தானே ஒரு இடம் வேணும்னு மனைவிடாம எது போனோம் எடுத்து ஏதாவது அது பட்டுனு விட்டு நூறு ரூபாய் கிடையாரம் கையில கட்டிக்கிற மாதிரி அப்பா நான் தவறி உங்க கிடாரத்தை ஒடிச்சு என்னது அப்பா வருத்தப்படுறேன் சத்ரமா இருக்கு கழவர் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போடுவார் படுக்கையில ராத்திரிலே அப்பா தவறி ஒண்ணுக்கு போயிட்டேன் படுக்கையிலே இதுக்கு என்னதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்கப்பா நீங்க கட்டின பங்களா நீங்க வாங்கி கொடுத்த படுக்கை கட்டல் நீங்க சம்பாதிச்ச சொத்து நான் புது மெத்த தச்சு போடுறேன் புது கட்டல் பண்ணி போடுறேன் நீங்க இதுக்கு என்னது கண்கலங்க சத்யூத்திரன் சொல்லுவன் அவங்ககிட்ட பயப்படாம சொல்லலாம் அசத்தா இருந்தா நீப்படுத்த கூடாது கொட்டுள்ள போய் படுத்துக்கணும் அவன் ப்ரட்ச விட்டுகிட்டே படுத்துக்கணும் நீர் இவ்வளவு உள்ள படுத்த கூடாதுன்னு சொல்லுவான் சத்வத்திரன் அப்படி சொல்ல மாட்டான் அவன் பத்னியை பார்த்து ராத்திரி ஒரு மணிக்கு என்னமோ மாற போல இருக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுக்குறது கேட்கலாம் அவன் சிஷியனை கூப்பிட்டு மாதளம்பழம் வாங்கிடுவான்னு நஞ்சே போல இருக்கு ராத்திரி ஒரு மணிக்கு விழுப்பி வேற வெயில் போறவனை கேட்டா ஏன்னு இதெல்லாம் அவயஸ்தானம் அப்படி இருக்கிற போது என்னை பார்த்து அப்பா பயப்படுறாருங்கிறேன்னு அப்பா பா பயப்பட முடியாது பாவியா கூட்டம் அழுதலாம் மாம்ராஜா நான் சத்துத்மா இருந்தா நேரம் என்ன கூப்பிட்டு ராமா உனக்கு இல்ல ராஜ்யம் பரந்தனுக்கு ராஜ்யம் ஊரு கண்டகிக்கு அப்படி எல்லவா சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லலையே அப்படி சொல்ல முடியான பாக்கியத்தை அடையலையே சுவாமி அழுதாளா பரப்பூர் காட்டுக்கு அம்மா பரதனை தெரிவிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போறேன் கைகைக்கு என்ன தோணி போச்சு பரதனை கூப்பிண்டூர போறதுக்கு எழுநாளாகும் கே தேசம் போறதுக்கு தூத்தாள் பரதன் அங்கிருந்து வருவதற்கு மறுபடியும் எழுநாளாகும் இப்படி பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா அப்புறம் தட்சிணாயணம் கிருஷ்ணபட்சம் உத்தராயணம் நாள் கிடைக்கணும் ராமன் இன்னும் ரொம்ப நாள் இந்த ஊர்ல இருந்துட்டா ஜனங்கள்லாம் ராமன ராஜாவா இருக்கணும் காட்டுக்கு அனுப்பிச்சோம் ராம நீ இருந்து பட்டாபிஷேகம் பண்றதுல எனக்கு இஷ்டம்தான் ஆனா நீ சீக்கிரம் காட்டுக்கு பரப்படுறது நல்லது நீ காட்டுக்கு போன ஸ்நானம் பண்ணி சாப்பிடுவே என்று நீ போகாத போனா கழகம் பட்டி கடை பண்டா யாவத் தேன்னா நீ காட்டுக்கு போன பேசுதான் ஸ்நானம் போஜனம் பண்ண போறாள் அப்பான்னு கைகி சொந்தத்தை கருட்டி சுவாமி உடம்பு பறந்துதான் காட்டுக்கு போறதுக்காக அது எதை போலேனால் வால்மீகி ஜாதி குதிரை எப்படி பறக்குமோ அது மாதிரி நம்மால அப்பா பட்டியும் ஸ்நானம் பண்ணாம இருக்கலாமா இதுவரே தொந்தரவு வேறே அப்பாவுக்கு என்று காட்டுக்கு போவதற்காக சுவாமி உடம்பு பறந்துதான் அந்த சமயத்துலஹான் ராஜா கச்சினாலா அடி பாவி நான் என் குழந்தை காட்டுக்கு போனாதான் ஸ்நானம் பண்ணுவேன் சாப்பிடுவேன்னு சொன்னேன நான் சொல்லாத பொய் சொல்லி இப்படி சொல்லிபடியே என்று அவரினாளா கட்டுல விழுந்துட்டாளி பாபின்னு கேட்ட பிறகுதான் சுவாமி மனசுக்கு சமாதானமாச்சான் அப்பா கூட அப்படி சுதிர் பாடுவோன்னு முதல்ல நினைச்சாலாம் ராமனும் ஏன்னா நாம் காட்டுக்கு போகமாட்டேன்னு நான் ஒரு காலம் சொல்லிவிடுவேன் பயந்துண்டு அப்பா இப்படி ஏதாவது ஒரு நிர்பந்த மணி நாதான் போவன் என்பதற்காக அப்பா கூட சுதிர் பாடுவோம் நினைச்சாலாம் அந்த கவலை கூட நீங்கி நீங்கி போச்சு அப்பா சொல்லல இவ பண்ணமும்னு தெரிஞ்சுதான் கைகி பண்ண வர்ஷமும்னு தெரிஞ்சு கைகியை பார்த்து சொன்னாள அம்மா நான் பண பிசாசி பிடிச்சா அயோக்கியம் நினைச்சா இப்படி இல்ல அப்படி என்ன நினைச்சாங்க ना हम अर्थ वर देवी அயோக்கியும் இல்லை இந்த ஊர்ல வசிக்கவே இஷ்டமில்ல ஏதோ வந்து மாட்டின் வந்து வசிக்கவே இஷ்டமில்லை ஆனா ஏன் வந்தேன்னு கேட்பேன் மகர்ஷி தர்மத்தை மூற்ற தர்மத்தை நடத்துவதற்காக பூமியில வந்து கர்மபூமி நீங்க வந்து காத்துக்காலும் அது மாதிரி வித்திமா தர்மமாஸ்திதம் நிஷ்காமமான தர்மத்தை செய்யும் மகர்ஷிகளை போல என்ன என்னை பணம் பிசாசி பிடிச்ச அயோக்யம் நினைக்காதே பரப்போடு என்னோட கூட இருபத்தஞ்சு வருஷம் சேர்ந்திருந்த நீங்கள் சொல் குணம் என்னடத்தில் இருப்பதாக நினைச்சிருந்தால் அப்பாவை ராத்திரி போய் இப்படி தொந்தரவு பண்ணிருப்பேளா அப்பாட்டச் சொல்லாமல் ராத்திரி அழகா அவரை பண்ணி காலையில என்னை கூப்பிட்டு பரதனுக்கு ராஜ்யம் நீ தண்டக ஓடும் சொன்னா நான் போமாட்டேனா என்ன என்ன மாதிரி அயோத்தியாண்ட போய் படிச்சா பெரிய தர்ம கோஷம் தான் அது தர்மத்துக்கு ஒரு பெரிய புக்ஷன் சகல தர்மம் அதுக்குள்ளே இருக்கு